அத்தியாயம் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் தண்ணீரை பெற்றுக் கொள்ளவில்லை ஆனால் சுத்தமான மண்ணை தேடி அதனால் உங்கள் முகங்களையும் கைகளையும் தடவி கொள்ளுங்கள் ஐந்தாவது அத்தியாயம் ஆறாவது வசனம்